அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து தன்னம்பிக்கை ஒரு மனிதன் தன் மீதும் தன் திறமைகள் மீதும் கொண்டிருக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கை எந்த செயலையும் செய்ய தொடங்கும் முன் நான் முடித்து காட்டுவேன் என்ற அழுத்தமான நம்பிக்கையை தன் திறமை மீது வைத்து செயல்படுகிறோனே தன்னம்பிக்கை கொண்டவன் என் படிப்பால் ஜெய்ப்பெண் என நினைப்பது தன்னம்பிக்கை என் விடைத்தாளை திருத்துபவர்கள் நல்ல மனநிலையில் இருந்தால் வெற்றி பெறுவன் என நினைப்பது தன்னம்பிக்கை அல்ல அது தடுமாறும் நம்பிக்கை அடுத்தவர்களுடைய பலவீனங்கள் அடிப்படையில் வெற்றி பெறுகிறவனும் வெற்றி பெற விரும்புகிறவனும் தன்னம்பிக்கைக்கு சான்றாக இருக்க முடியாது தன் நம்பிக்கை இல்லாத ஒருவன் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கையை வைக்க முடியாது நாம் முதலில் நம்முடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொண்டு என்னால் முடியும் என்று எண்ணினால்தான் நமது சக்தியெல்லாம் அந்த திசையை நோக்கி திரள ஆரம்பிக்கின்றது நம்முடைய திட்டமிடல் முழுமையாகிறது அணுகுமுறையில் அழுத்தமும் கம்பீரமும் ஏற்படுகின்றன தன்னம்பிக்கை கொண்ட பலசாலி ஒரு களத்தில் அதாவது செயலில் இறங்கியதும் அவனுடைய நடையின் வேகமானது அவனுக்கு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது ஆம் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிதான வெற்றியை அவனுடைய வாழ்வில் கொண்டு சேர்ப்பதற்கு உறுதுணையாய் காணப்படுகிறது நம்பிக்கையுள்ளவன் கண்களில் இருள் கூட விளக்குகளாயி எதிர்காலத்தை வெளிச்சமாக்குகிறது நம் வாழ்க்கை நம்பிக்கையிலும் அழகுணர்விலும் அடங்கியிருக்கிறது செயல்படுவோம் சிந்திப்போம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவோம் நன்றி